தயை தானம் தவம் சௌச்சம் ஆகிய நான்கும் யுகத்துக்கு யுகம் மாறுபட்டுக் கொண்டே இருக்கும் எல்லா ஜீவராசிகளிடத்திலேயும் தயையோடு இருக்க வேண்டும் இரக்கத்தோடே வாழ வேண்டும் எல்லாருக்கும் நம்மிடத்தில் இருப்பதை பகிர்ந்து கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் சுத்தமாக மனமும் மொழியும் மெய்யும் ஒரே குறிக்கோளில் உண்மையாக உழைப்பதாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட அடிப்படை பண்புகளை கடைபிடித்தால்தான் தர்மம் தழைத்தோங்கி நிற்கும் அப்ப தயையோ தானமோ தவமோ சௌச்சமோ அதாவது சுத்தமாக இருத்தலோ இந்த நாளுமே முக்கியமாகி போகின்றன இப்ப நாம யக்ஷ பிரச்சனத்தில் பார்த்து கேள்விகள் இரண்டு அறுபத்தி ஆறாவது கேள்வியும் அறுபத்தி ஏழாவது கேள்வியும் அறுபத்தறாவது கேள்வியில் அண்டனர்களுக்கு எதன் பொருட்டு தானம் கொடுக்கப்படுகிறது அறத்தின் பொருட்டு கொடுக்கப்படுகிறது என்று தெளிவாயிடுக்கி கிமர்த்தம் எதன் பொருட்டு நட நர்த்தகே நட நாடக நடிகர்களுக்கும் நர்த்தகே நாட்டியக்காரர்களுக்கும் எதற்காக பொருள் கொடுக்கப்படுகிறது அந்த நாளிலிருந்தே பார்க்கிறோம் ராஜாக்கள் நிறைய நல்ல பாட்டு பாடுறவராக இருந்தாலும் அவர்களுக்கு அரசர் வாரி வழங்குவாரோ இல்லையோ அது எதன் கொடுத்து கொடுக்கப்படுகிறது பதில் தெரிவிக்கிறார் ஆனால் இந்த கேள்விக்கு பதிலை உண்மையான கருத்தோட புரிந்து கொள்ள வேண்டும் எந்த தானமும் நல்ல தானம் எதெல்லாம் ஆர்டிஸ்டுக்கு கொடுக்கப்படுறதோ இல்லையா நல்ல விஷயம் தெரிஞ்சவர் கவிதை எழுதக்கூடியவர் அப்படிங்கறதுக்காக அவசியம் கொடுத்து ஊக்குவிக்க வேண்டும் அந்த ஊக்குவிக்கிறதுக்காக கொடுக்கப்படுறது எதற்கு தெரியுமோ புகழின் பொருட்டு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பதில் சொல்றார் நம்ம இதை ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் நல்ல ஒரு விஷயம் தெரிந்தவளா இருந்து சங்கீதக்காரராகவோ நாட்டியக்காரராகவோ அவரும் பொருளுக்கென்று ஆசைப்படாமல் நேர்மையாக மக்கள் நல்வழிப்பட வேணுங்கிறதுக்காக நாட்டியம் கலை வளர வேண்டும்ங்கிறதுக்காக நாட்டியம் பக்தி தழைக்கணுங்கிறதுக்காக நாடகமும் நாட்டியம் அந்த உயர்ந்த கருத்தின் பொருட்டு அவர்கள் செயல் புரிபவர்களாக இருந்தால் அவரை கொடுத்து என்ன அவரை என்ன பணம் தானமாக கொடுக்கப்பட்டாலும் அது ராஜாவுக்கோ கொடுக்கும் செல்வந்தருக்கோ நல்ல புகழ் தேடி கொடுக்கும் பெற்றவருக்கும் புகழ் தேடி கொடுக்கும் புகழே உலகில் தவறு கிடையாது ஒருத்தர் நல்லவரா இருக்கார் அவர் புகழ் பரவ வேண்டும் இருக்கணும் கண்ட்ரோல்டா இருக்கணும் தப்பு தப்பான வழியில புகழ் பருவிடு தடால் எல்லாம் சேர்ந்து விழுந்து அப்ப தப்பா போடும் நாம் அந்த புகழுக்கு விருப்பப்படக்கூடாது ஆனா ஒருத்தர் நல்லவரா இருக்காருன்னா அவரை பார்த்து தன்னடையே லோகம் புகழ தெரிஞ்சுக்க முடியும் வேண்டியது அவசியம் இதை விதுரர் நீதியில் விதுர நீதியில் மகாபாரதத்துல உண்டு அவர் திருத்தராட்டனுக்கு உபதேசம் வேண்டு வரார் அப்ப சொல்றார் சான்றோர்கள் ஒரு இடத்தில் குடத்திலிட்ட அவர்கள் புகழ் விக்கெட்டும் பரவும் மதுரகவி நம்மாழ்வாருடைய அவர் தான் கண்ணினாம்பு பாசரங்கள் பாடினார் எண்டிசையும் அரிய எம்புகேன் ஒண்டமிழ் சடகோபன் அருளையே சடகோபன் நம்மாழ்வார் அவருடைய அருளின் பெருமையை எட்டு திக்கலும் நான் பறைசாற்றப் போகிறேன் என்று மதுரகவிகள் சொல்றார் நமக்கு தோண ஆழ்வார் ஆசையில்லாதவர் அவர் புகழ் எதுக்கு உலகத்துல பரவணும் புகழ் பரவினாலே ஆபத்தாயிடுச்சே என்று நினைப்போம் கூடாதுதான் புகழ் பரவாத வரைக்கும் நமக்கு நல்லது நம்மள யாரும் சொந்தவே பண்ண மாட்டா அப்ப புகழ் பரவறத்துனால தப்பான்னு கேச்சால் ஒன்னும் உச்சமல்ல ஏன்னா ஒருத்தர் நல்லவரா இருக்கார் அவரை பத்தி லோகம் தெரிஞ்சுட்டுனா தான் அத போல நாமும் நடக்கலாமே இது ராமானுஷர் இருந்தார் ஆதிசங்கர் இருந்தார் மத்வாச்சாரியர் இருந்தார் எத்தனையோ பக்தர்கள் இந்த நாட்டில் இருந்திருக்கார் அப்ப அவர்கள் புகழ் இன்னி வரைக்கும் பரவீர்க்கோ இல்லையோ அவர்கள் இப்போது புகழ் உடம்பாளர்கள் தங்கள் உடலோட இந்த வாழ்க்கை வாழலை ஆனா அவகழ் இன்னும் வாழறது அந்த புகழ் தேவை அப்பதான் அப்பேற்பட்டவரை பார்த்து அவர் புகழ கழிப்பட்டு நாமும் அவரை போல வாழ முயற்சிக்க வேண்டும் அவர் சொன்ன வழியில நடக்க வேணுங்கிற ஆசை வரும் அதுக்காக நல்லார்கள் தானம் கொடுக்க தக்கவர்கள் ஓய் பேர்பட்ட சங்கீதக்காரரா எவ்வளவு நேர்மையா பாடுறார் பணத்துக்காக பாடுறது இல்லையே அந்த புகழ் உலகத்துல பரவணும் எவ்வளவு நன்னா நாட்டி மாடுறார் அந்த பக்திக்காக அபிநயத்துக்காக அந்த போஷரத்தினோட அர்த்தத்தை மக்கள் தெரிஞ்சுட்டு பக்தி பரவணும் அப்படிங்கிறதுக்காக கச்சேரி பண்றார் அப்படிங்கிறதுக்காக நாடகம் நடிக்கிறார் என்று இருந்தால் அந்த புகழ் கண்டிப்பாக பரவ வேண்டும் ரொம்ப வசந்த ராஜா அந்த ராஜாவிடத்துல ஒரு சங்கீதக்காரர் ரொம்ப நல்லா பாடி ஒரு பரிசு வாழ்ந்து வந்துட்டார்னு வச்சுங்க அப்படிங்கிற புகழ் உலகெங்கும் பரவினால்தான் அப்ப அந்த ராஜா நல்ல மன்னன் செங்கோல் ஆட்சி புரிபவர் அவர் கண்டிப்பா என்னென்ன கலாக்காரர்களோ அவர்களை எல்லாம் ஊக்குவிக்க கூடியவர் இப்படிங்கிற எண்ணம் உலகம் முழுக்க பரவணும் எதற்காக கொடுக்கப்படுகிறது புகழுக்காக கொடுக்கப்படுறது இத நல்ல விஷயத்தில் அர்த்தம் அண்டே அந்த நாட்டியக்காரர்களாகட்டும் நாடக நடிகர்கள் ஆகட்டும் நல்லத்தை உலகத்தில் பரப்பாமல் பேட் கம்யூனிகேஷன் எதது மக்களை போய் சேரக்கூடாதோ அத போல தப்பான விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லி இதுதான் சரிங்கிற மாதிரி தங்களுக்கு எப்படியும் புகழ் பெற அப்ப எல்லாரையும் சொன்னபடி கேட்பாடோ இல்லையோ அப்ப இவர் ஒரு தப்பாவே சொல்லி கொடுத்தா கூட நாலு பேர் பின்னாடி தொடரத்துக்கு வருவானோ இல்லையோ இத போல இருக்கிறவர்களுக்கு பணம் கொடுத்துட்டோம்னால் அப்ப அந்த ராஜா பேர்ல குற்றம் கொடுத்த செல்வந்தன் பேர்ல குற்றம் என ஆளறியாமல் கொடுத்து விட்டான் யாருக்கு கொடுத்தால் அவர்களுடைய நாடகத்தாலோ பாட்டாலோ நாட்டியத்தாலோ உலகத்துக்கு நன்மை ஏற்படுமோ எது வெறும் கமர்ஷியலா இருக்காதோ ஆர்ட் வேல்யூக்காக எது இருக்குமோ அதை உலகத்துல பரவ செய்யுமோ அதற்காக கொடுத்தால் அது தர்மத்தின் வழி நிற்கிறது அப்ப அந்த புகழ் தேவை இந்த புகழ் கூடாது வெறும் கமர்ஷியலா ஒண்ணு இருக்குங்கிறதுக்காக வெறுமைக்கான அதை நம்ம தானம் கொடுத்தோம்னு சொன்னா அவர் ஏற்கனவே பணக்காரர் அவர் பணம் சம்பாதிக்கிறது பண்ண போறாரு இன்னும் நான் நாலு ஆட்சி கொடுத்தேன்னா அவருக்கு கொடுத்தோம்ங்கிற புகழ் நமக்கு வரட்டும் அப்படிங்கிற தப்பான புகழாக போகும் அதனாலதான் இந்த ரெண்டு விதமான கருத்தை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதை பார்த்த உடனே என்ன தப்பா புரிஞ்சு விட கூடாதுன்னா நாட்டியக்காரர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் கொடுத்தால் வெறும் புகழுக்காக கொடுக்கப்படுறதாம் என்ன வச்சு விடக்கூடாது ஏன்னா எத்தனையோ நல்ல சங்கீதம் இருக்கு எத்தனையோ நல்ல நாட்டியம் இருக்கு பகவானை பத்தி அதனயம் பிடிச்சு காட்டுறார் ஏன் பல திவ்வதேசங்களுக்கு போனோம்னா ஆழ்வார் திருநகரி ஆகட்டும் மேலக்கோட்டை திருநாராயணபுரம் ஆகட்டும் ஸ்ரீவில்லிபுத்தூர்லியா அல்லது பிரதான திவ்வதேசமான திருவரங்கம் ஸ்ரீரங்கத்ரியா இருக்கட்டும் அங்கெல்லாம் அரையர் சுவாமி உண்டு அவர்களுக்கு விண்ணப்பம் செய்வார் என்கிற பெயர் உண்டு பெருமாள் முன்னாடி தாளத்தை தட்டி ஆடி அபிநயம் பிடித்து பாடி பெருமாளை ஆனந்தப்படுத்துவர்கள் அவர்கள்லாம் விண்ணப்பம் செய்வார் அங்கும் கலைதானே உள்ளது பரதநாட்டியம் எத்தனை முக்கியமான பாடல்கள் இப்ப தியாகராஜர் ராமனை பத்தி ஓகோ பாசுரம் பாடிட்டார் அவரும் பாடிக்காரர் அப்ப பாட்டுக்காரருக்கு தியாகர்வாழ் கொடுத்தா அவர் வாங்கிக்க போறது இல்லைன்னு வச்சுக்கோ நம்ம கொடுத்தா கூட அந்த அளவுக்கு கூட அவருக்கு எகையும் வாங்கணும்ங்கிற எண்ணம் கிடையாது எப்ப ராமன் திருவடிகள் கிடைச்சிருத்தோ மத்தொன்னே அவர் எதிர்பார்க்க போறதில்லை ஆனா நமக்கு ஒரு ஆச்சரிக்கே அவசியம் தியாகராஜருக்கு கொடுக்கணும் என்னமா ராமனை பத்தி பாடிருக்கார் முசாமி தீட்சிதர் கொடுக்கணும்னா அவ பெற்றுக்க போறதில்லை ஆனா அவர்கள் விஷயத்துல கொடுக்கப்பட்டால் அதுவும் கலை அணிந்தவர்களுக்காக கொடுக்கறதுதான் பாட்டுக்காரர்களுக்கு நாடக நடிகர்களுக்கு நாட்டியக்காரர்களுக்கும் கொடுப்பது அதனாலே கொடுப்பதே வெறும் புகழுக்காக வச்சுடக்கூடாது ஆனா அவர்கள் எதற்காக எந்த பயனுக்காக நாட்டியத்தை பிரயோகப்படுத்துறார் எந்த பயனுக்காக நாடகம் பயன்படுறது அப்படிங்கிறது முக்கியம் நாடகம் தப்போ நாட்டியங்கிறது தப்போ சங்கீதங்கிறது தப்போ அல்ல அப்படி பார்த்தா எல்லா கலைகளுமே தப்பாடு ஆனா எந்த கலையும் எப்ப உயர்ந்ததாகும் அதன் பயன் குறித்து பக்தி பரவணம் நன்மை தழிக்க வேண்டும் மனிதநேயம் வளர வேண்டும் தர்மம் தழைத் தோங்கவனும் இதற்காக செய்யப்படுகிற எந்த கலையுமே வரவேற்கத்தக்கது அதை விட்டுட்டு வெறும் புகழுக்காக செய்யப்படுகிற கலையாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கது ஆகாது அப்படிங்குறத இந்த கேள்விக்கு பதிலேந்து தெரிஞ்சுக்கணும் நாட்டிய கலை நாடகக்கலை இதெல்லாம் நம்ம தமிழகத்துல ரொம்ப உயர்ந்து ஓங்கி வளர்ந்திருக்கிற கலை ஒரு பாடம் சொல்லார் தமிழர் ஒன்னும் சுருதிகள் நான்கும் எல்லையெல்லா வரநறி யாவும் தெரிந்தவனி ராமானுஷன் பகவத் ராமானுஜர் ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வரை வாழ்ந்தார் இருபது ஆண்டுகள் வாழ்ந்தார் அவர் இயத்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்னும் முத்தமிழுக்கும் தலைவராக இருந்தார் ஆழ்வார் பாசரங்கள் எப்பேற்பட்ட தமிழ் தெரியுமோ அந்த தமிழையே கழித்து உண்டு வாழ்ந்து வந்த வள்ளல்தான் இராமானுஷர் காரை கருணை ராமானுஷர் இக்கடலிடத்தில் அரையறிபவர் என் அருளின் தன்மை அந்த ராமானுஷன் நம்முடைய தமிழுக்காக பல கொண்டு கொண்டுவாருடைய பாசனங்களுக்கெல்லாம் உரை எழுதி வைத்திருக்கிறார் அவருடைய முத்தமிழ் இயர்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இந்த மூன்று தமிழும் உணர்ந்தவராம் ராமானுஜன் ஒரு சிறு கதை சொல்றேன் அப்புறம் இன்னொரு பெருங்கதை சொல்றேன் ஒரு வடநாட்டு சங்கீத வித்வான் இந்துஸ்தானி இசைன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்ப நம்ம கர்நாடக இசை வடநாட்டுல இந்துஸ்தானி இசை இந்த ஹிந்துஸ்தானி இசை கலைஞர் ஒருத்தர் வந்து திருவரங்கநாதன் ரங்கநாதனுக்கு பாட்டு பாடி பெருமாளை ஆனந்தப்படுத்தணும் வந்தார் அவருக்கு அப்படி ஒரு ஆசனம் கொடுத்தார்கள் நம்பெருமாள் உத்சவமூர்த்தி ரங்கநாதன் இப்படி எழுந்துருளி அவர் பாடினார் மூணு மணி நாளை பெரிய சங்கீத கச்சேரி பண்ணார் இந்துஸ்தானி சங்கீதம் பெருமாளும் கேட்டுண்டார் முடிஞ்சு போச்சு கச்சேரி முடிஞ்ச உடனே சரி அவர் போகலாம் நாமும் உள்ள போறோம் கர்ப்பகிரகத்துக்கு போறோம் அப்படின்னு பெருமாள் அர்ச்சகர் மூலமாக தெரிவித்தார் அப்ப பக்கத்திலிருந்து அரையர் சுவாமி விண்ணப்பித்தார் எழுநூறு மைல் கடந்து வந்திருக்கா உமக்காக பாட்டு பாடணுங்கிறதுக்காக நல்லா கேட்டுண்டீர் நீர் உன்ன தானமே கொடுக்கலையே சம்பாவனையே பண்ணலையே அவர் பாடினத்துக்கு ஏதாவது மரியாதை பண்ண வேண்டாமா நல்லா ஒரு சால்வை போத்தி ஒரு பொன்னாடை போத்தி பணம் வாக்கெல்லாம் வச்சு பணம் வச்சு கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிறப்பல இவர் நினைச்சி பெருமாள் கேட்டார் இதுல பெருமாளுக்கு நமக்கு இந்த மாதிரி கொடுத்த பழக்கமே இல்ல அவர் கொடுக்கணும் தான் மோஷம் கொடுத்துருவார் இப்ப போய் பெருமாள் முன்னாடி பாடுங்கோ உங்களுக்கு மோசம் கொடுக்குறோம்னா நான் பாடவே வர மாட்டேன் அவர் எதுக்கெடுத்தாலும் சரி பணம் தரமாட்டாரா வீடு வாசல் தரமாட்டாரா மோசம் கொடுத்துருவோம்னா அது ரொம்ப பெரிய சம்பாவனை பெரும் பரிசு பெருமாளுக்கு ஆசை அதுல தான் இருந்தாலும் அரையர் சுவாமி கேட்டார் இந்த வித்வானுக்கு எதாவது சம்பாவனை பண்ண வேண்டாமான்னு பெருமாள் என்ன தெரியுமா பண்ணார் மூணு அர்ச்சகர்களை கூட்டுண்டார் ரெண்டு பக்கத்தில் ஒருத்தர் பிடிச்சிருந்தார் இந்த பக்கத்தில் ஒருத்தர் பிடிச்சிருந்தார் பெருமாள் விக்கிரகத்த தன்னுடைய நெஞ்சில் ஒருத்தர் சாத்தி கொண்டார் இந்த மூணு பேருமா பெருமாளை தூக்கிண்டு பெருமாள் இருந்த ஆசனத்திலிருந்து அவர் உட்காண்டிருந்த இடம் ஒரு பத்து அடி பதினஞ்சு அடி தூரம் இருக்கும் இங்கே அவ்வளவு தூரம் அவருக்காக நடந்து காட்டினார் பெருமானுடைய நடந்து காட்டு போய் உட்காந்து காத தூரம் நடந்து வந்ததாக சொன்னாய் நாம் ஏழடி அவனுக்காக நடந்து காட்டினோம் கொடுத்த சம்பாவனை மரியாதை போருமா இன்னை ஏதாவது பத்து பதினஞ்சு பணம் காய்ச்சி கொடுக்கணுமான்னு பெருமாள் கேட்டாரான் அவர் விக்கிச்சு கேட்டார் தேவதேவனான சர்வேஸ்வரனான பரமேஸ்வரனான எம்பெருமான் கோய் ஒரு மனிதனுக்காக தான் நடந்து காட்டுவதென்றால் அதைவிட பெரும் பரிசு தான நிறுக்க முடியாது அது அவருடைய சங்கீதத்தை மதித்துத்தானே பெருமாள் கொடுத்திருக்கார் நான்கு வேத பயனென்கோ நுடங்கு கேள்வி இசை என்கோ பகவானே சங்கீத சாமவேதம் இருந்தாலே அது இசையோட சேர்ந்ததல்லவா அப்ப சங்கீதத்தில் அவனுக்கு பிரியம் நாட்டிய திறப்பியம் நாடகத்திரப்பிரியம் அழ்வாருடைய பல நாடக கலை இருக்கும் என்னங்கிறதுக்கு ஓரிடம் மட்டும் தெரிவிக்கிறேன் கண்ணன் சிறு குழந்தைகளோட விளையாடி இருக்கார் பெரியாழ்வாருடைய ஒரு பாசரம் மெச்சூடு சங்கம் இடத்தான் பாண்டவர் பொறையுடைய மன்னர்காய் அம்மன் அத்தூதன் அப்பூச்சு காட்டுகான் என்ன பெரியாழ்வாருடைய பாசரம் பூச்சி காட்டுறதுன்னு ஒரு வேடிக்கை விளையாட்டு அப்படின்னா நம்முடைய கண்ணு ரப்பை அப்படி திருப்பினும் வச்சுங்க உள்பக்கத்தில் இருக்கிற சவப்பு படலம் தெரியும் அது பக்கத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு கண்ணன் திருப்புகிறான் திருப்பி காமிச்சா அதுக்கெல்லாம் பயப்படுவான் இதுதான் அப்பூச்சி காட்டுதல் விளையாட்டு நாமே சின்ன வயசுல விளையாட்டு விளையாடி இருப்போம் இப்படி கண்ணையை திருப்பி வைக்கிறது காப்பல் இருக்கும் இல்லையோ அத போல தங்க ஒரு போஷம் மெச்சூடு சங்கமிதத்தான் கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான் கண்ணன் பூச்சி காட்டி விளையாடுறார்னு பெரியாழ்வார் போஷம் திருவரங்கம் ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமாள் அரங்கநாதன் முன்பே அரையர் சுவாமி அபிநயம் பிடிச்சிருக்கார் அபினயம் பிடிச்சதுன்னா முதிரையெல்லாம் பிடிச்சி நாட்டியமா ஆடி காட்டுவாடோ அத போல இந்த பாசரத்துக்கு அவர் நாட்டியம் ஆடிக்கார் இப்படி கண்ணை திருப்பி காட்டினார் அபிநயம்னா அப்படியே பண்ணி காட்டணுமே கண்ணை திருப்பி காட்டி இப்படித்தான் கண்ணன் பசங்களெல்லாம் பயப்படுத்தினார் அப்படின்னு காட்டுவிட்டார் ஆனா அங்க ஒரு வைணவ பெரியார் ஆச்சாரியர் எழுந்தருடி இருந்தார் அவர் கோட்டினுடைய பின்னாடி இருந்தார் அவர் யோசிச்சு பார்த்தார் உலக குழந்தைகள்னா இத போல விளையாட்டு ஒக்கும் ஆனா தெய்வப்பிரிவையான கண்ணன் இந்த மாதிரி சின்ன விளையாட்டா விளையாடுவான் இந்த மாதிரி சின்னதெல்லாம் கண்ணன் விளையாட மாட்டார் அவர் அப்பூச்சி காட்டுறதுங்கறதே வேறே ஏதெனில் பக்கத்துல சுத்து கண்ணன் பார்த்துப்பறான் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கா வேற யாரும் இல்லையே அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சட்டென்று ரெண்டு கையோட இருக்கிற கண்ணன் குழந்தை நாலு கைகளாக்கி கொண்டு சங்கத்தையும் சக்கரத்தையும் தரித்து கொண்டு காட்சி கொடுப்பர் இந்த நாலு கையில சங்கத்தக்கதெல்லாம் பார்த்த உடனே குழந்தைகள் பயந்தே போடும் இதுதான் அப்பூச்சி காட்டுதல் கண்ணை புரட்டி காட்டுதல் அப்பூச்சி காட்டுதல் நாலு கைகளோடைய சங்கர சக்கரத்தை காட்டுதல் அப்பூச்சி காட்டுதல் என்ன பின்னாடியில் உட்காண்டிருந்த ஆச்சாரியன் இப்படி வச்சு அர்த்தம் காட்டினார் அரையர் சுவாமி சட்டன்னு நுட்டார் கற்பூர மனசு மூளை ஆனால விஷயத்தை தெரிஞ்சு நிட்டார் ரெண்டாவது ரவுண்ட் அபிநயம் பிடிக்கிறச்சே இப்படி காட்டலே இப்படி வச்சு காட்டினார் அப்ப முன்னாடி ராமானுஷர் எழுந்தருந்தாராம் அவர் சொன்னார் ஓ பின்னாடி அந்த ஆச்சாரியன் இருக்கவே அவர்தான் அர்த்தம் சொல்லி இந்த அரையர் தெரிஞ்சு நுட்டார் சொல்றது அப்புறம் அவர் போய் அவர்கிட்ட கேட்டார் இந்த பாட்ல சங்க சக்கரங்களை பிடித்து விளையாட்டு காட்டினான் அப்படினு இருக்கான்னு பாட்டில் இருக்கும் இடது கையிலே கொண்ட கண்ணன் விளையாட்டு காட்டினான் விளையாட்டு காட்டியிருக்க வேண்டும் ஆகையால் தான் அபிநயங்கிறது முக்கியம் நாட்டியம் முக்கியம் கலை முக்கியம் கலையை வளர்க்க வேண்டியது முக்கியம் ஆனால் கலை கலை வளர்ப்பதற்காக கலை பக்தியை வளர்ப்பதற்காக இப்ப தமிழ் சொன்னோம்னா சமய இலக்கியம் பக்தி இலக்கியம் சேர்ந்திருந்தா தான் தமிழே என சமய குறவர்கள் எல்லாம் தமிழை எவ்வளவு தூரம் வளர்த்து கொடுத்திருக்கிறார்கள் அப்ப அவர்களுக்கெல்லாம் சம்பாவனை பண்ண வெறும் புகழுக்காக பண்ணப்படுறதா யாரெல்லாம் கமர்ஷியலைஸ் பண்ண கலையை வளர்க்கிறார்களோ அவர்களுக்கு தானம் கொடுக்கப்பட்டால் அது வெறும் புகழுக்காக செய்யப்படுவது ஆனால் கலைய கலைக்காக யார் வளர்க்கிறானோ தர்ம சிந்தனத்தோடு யார் வளர்க்கிறானோ அவனுக்கு தானம் கொடுக்கப்பட்டால் அந்த புகழ் தேவை அதுவும் புகழ்தான் ஆனா அந்த புகழ் திக்கெட்டும் பரவினால் தான் இப்படிப்பட்ட நல்ல கலாக்காரர்களை நாமும் வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரும் அதே பதிலேந்து தெரிவிக்கிறோம் எதற்காக நாட்டிய நாடகத்துக்கு கொடுக்கப்படுகிறது புகழுக்காக இவர்களுக்கு கொடுக்கப்படுறது அவசியம் இப்படிப்பட்ட தான தர்மங்களை எல்லாரும் செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டு அடுத்த கேள்வியை நோக்கி செல்வோம் இந்த வழங்கு வேலுக்குடி கிருஷ்ணன் என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்